சீரராஜெல்வம் போல் சீர்கவை என் ஆசான் வீரராகவிற்கு புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபுரம் அழுத்தூர் கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளை செய்த ஸ்ரீ சூரியசிதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷாதிபதி திருமதி ஜெய லட்சுமிபாய் அம்மார் அவர்களே திருமதி அலமேத புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் தொண்ணூற்றி எட்டாவது ஸ்லோகம் அக்ரய கிரகேந்து கிரசன குரு நோ சமக்ரயிர் உதக்ரைகி உதயணை உடீன விதத்தை சமண இந்த கிர என்ற எழுத்து திரும்ப திரும்ப வரும்படி அமைச்சிருக்கிறார் மூணாவது க அதிலே ரகரம் சேர்ந்து கிரன்னு வரும் உக்ர வியக்ர பிரத்யக்ர ஈஷதுக்ர உதக்ர அப்படி வரும்படி அமைச்சிருக்கிறார் எந்த ஸ்லோகத்திலையும் ஒரு விஞ்ஞான கருத்தை மயூரகவி என்னை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் எல்லாமே ஒன்றுபோல் இருப்பதில்லை ஒவ்வொரு கிரணமும் இன்னொன்றிடமிருந்து வித்தியாசப்படுகிறது என்கிற கருத்தை சொல்கிற அதிக உஷ்ணமானவை குறைந்த உஷ்ணமானவை நுனி சிறுத்தவை நீளமானவை குள்ளமானவை வண்ணமானவை சாதாரணமானவை இப்படி பலவிதமான கதர்களை சூரியன் பரப்புகிறான் அந்தந்த கிரகத்துக்கு அனுப்பப்படும் கிரணத்தை பொறுத்து அதனுடைய வீரியம் மாறுபடுகிறது பூமிக்கு எந்த கிரணம் போகுது சந்திரனுக்கு எந்த கிரணம் போகுது சுக்கரனுக்கு எந்த கிரணம் போகுது வியாழனுக்கு எந்த கிரணம் போகுதுங்கிறத பொறுத்து அந்தந்த கிரணத்தினுடைய வீரியம் மாறுபடுகிறது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறேன் இதை தான் என்று சொல்லுவார்கள் பாகை போட்டு டிகிரி போட்டு இத்தனை கலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலையெல்லாம் இப்போ வந்து அழிஞ்சு போச்சு அதனால் நமக்கு மக்களுக்கு விளங்குறதில்லை இதில் சில கிரகங்களை சூரியன் தன்னுடைய வீரியமான கிரணங்களாலே மறைத்து விடுகிறான் ஏன் ஏறக்குறைய விழுங்கி விடுகிறான் என்று சொல்லலான் சில கிரணங்களால் சில கிரகங்களை அதிகம் அவன் துன்புறுத்துவதில்லை அப்படின்னு லிஸ்ட்டு கொடுக்கூட வியக்ரைஹி அக்ரய கிரக அக்ரய கிரக அப்படின்னு சொன்னால் அக்ரயனா பிரின்சிப்பல் முக்கியமான கிரகம்னா கோள்கள் முக்கியமான கோள்கள் அதாவது கிரகங்களில் சூரியன்தான் ரொம்பவும் வீரியமானது சூரியனை தள்ளிட்டு பார்த்தா சுக்கரனும் வியாழனும் முக்கியமான கிரகங்கள் மற்றபடி இந்த செவ்வாய் புதன் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிரகம் சனி பாப கேது ராகு சாயா மற்ற கிரகங்களை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை அதனால் முக்கியமான கிரகங்கள்னு சொன்னால் வியாழனையும் சுக்கரனையும் தான் சொல்லுவோம் இது ரெண்டும் மேஜர் பிளானட்ஸ் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சமமான வலு உள்ளவை அந்த அக்ரய கிரகங்களை அதாவது முக்கியமான கிரகங்களை வியக்ரைகி மிக வீரியமான கிரணங்களாலே சூரியன் வந்து விழுங்குகிறான வியாழனோ த பிக்கெஸ்ட் பெனிஃபிட் பிளானெட் சுபகிரகங்களிலேயே மிக பெருசு சுக்கரன் இருக்கிறான அவன் அசுரகுரு மகா பிரவிற்த்திகாரகன் இது ரெண்டையும் முழுக்க இந்த உலகத்தில் கதிர்களாலே தாக்கும்படி என்ன ஆகும்னா ஈக்குலிபிரியல் கெட்டு போகும் மனுஷிய ஞானமும் உலகியல் ஈடுபாடும் சரிசமமாக இருக்கும் ஒரேடியாக ஞானமாக பார்க்க முடியாது சில பேர் தான் ஞானிகளாக இருப்பாங்க ஒரேடியாக உலகியல் மனுஷங்களாகவும் பார்க்க முடியாது ஓரளவுக்கு மத்தியமாயிருப்பாங்க அப்படி ஒரு கண்டிஷன் பூமிக்கு இருக்குது அதனால் பூமியினுடைய மக்களின் மனப்பான்மை அந்த ஈக்குல் பிரியும் கெட்டுப்பகாமல் இருக்கிறதுக்கு வியாழனையும் சுக்கரனையும் சூரியன் என்ன பண்ணுறான்னா மிக வீரியமான கிரணங்களாலே மறைக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் இந்த வியாழன் வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் அவனுக்கு வந்து குவியும் லக்ஷமேக்கானாம் து தோஷானாம் குரு கேந்திரே கேந்திரத்தில் வியாழன் இருந்துட்டான்னா அந்த ஜாதகத்தில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் போயிடும் தமிழில் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவான் அப்போ வியாழன் ஐந்தும் ஒன்பதும் அருங்குரு பார்வை மூன்றும் பத்தும் முதுசனி பார்க்கும் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வியாழன் பார்க்குறான் மூணாம் இடமும் பத்தாம் இடமும் சனி பார்க்குறான் இது தவிர இட பார்வையும் இருக்கு அந்த வியாழன் எப்படி அமையணுமா நல்லா ஒன்று நாலு ஏழு பத்தில் மற்ற கிரகங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு சந்திரனும் வியாழனும் ஒரு கோணத்தில் சேர்ந்துட்டால் அதுக்கு என்ன சொல்கிறான் கஜகேசரி யோகம் அப்படின்றான் கஜன்னா யானை கேசரினா சிங்கம் சிங்கமும் யானையும் விலங்குகளில் ரெண்டுமே சீனியர் மோஸ்ட்டு அப்படிப்பட்ட வலு இருக்குது அதுக்குன்னு சொல்கிறேன் விலங்கு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் விலங்குகள்லேயே அதிக நினைவாற்றல் உள்ள விலங்கு யானை தான் அதுவும் பழிவாங்கக்கூடிய நினைவாற்றல் யானைக்கு ரொம்ப இருக்குமா நீங்கள் ஒரு யானையினுடைய துதிக்கையை ஒரு ஊசியால் குத்திடுங்க நீங்கள் தான் குத்துருவீங்கிறத யானை பார்க்கணும் பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மே மாதம் அதை குத்துனீங்கன்னா அடுத்த மே மாதம் ஆனாலும் சரி உங்களை எங்கே பார்த்தாலும் விடாது ஒரே சொல்லட்ட சொல்லிட்டு தூக்கி போட்டு அடிச்சிடும் தேங்காய் சண்டி தான் பிரளவு ஞாபகம் வச்சுருக்கும் நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க ஹேர் டைல் ஸ்பெக்ஸ் மாற்றுங்க அப்புறமும் அதை கண்டுபிடிச்சிடும் அந்த யானைக்கு அப்படி ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இருக்குதுன்னு சொல்லி விலங்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அதனால தான் ஒரு பழமொழி உண்டு யானை அறிந்தறிந்தும் தன் பாகனையே கொல்லும் ஏண்டான்னா இந்த பாகன் நம்ம சாப்பாடு போட்டு வளர்க்குறோங்கிற உரிமையில் சில சமயத்தில் என்ன பண்ணுவான் சொன்ன பேச்சு கேட்கலன்னா அதை அங்குசத்தை போட்டு குத்துவான் அதெல்லாம் அதை ஞாபகம் வச்சுக்கோம் இவன் சோரும் போட்டான் துன்பமும் கொடுத்தான் என்று என்றைக்காவது ஒரு நாள் யானை பாகனுக்கு சாப்பு யானையாக தான் எரிந்தவேல் மையதான் வால் குலைக்கும் நாய் அறிந்தறிந்தும் யானை தன் பாகனையே கொல்லும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவான் அப்படி இந்த வியாழனை பற்றி சொல்லும்போது யானைக்கு செமம் சிங்கத்துக்கு செமம்னு சொல்லணும் அது மாதிரி சுக்கரன் ஒருத்தன் வந்து உலக வாழ்க்கையில் நல்ல ஜாலியாக இருப்பானே அப்படின்னு பார்க்கறதுக்கு அவன் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே உக்காந்துருக்கான்னு பார்க்கணும் ஒம்போதில் சுக்கரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அது ஜமா பேர் தான் அவர் நாலில் சுக்கரன் இருந்தால் அவர் வீடு தான் அந்த ஏரியாவிலேயே ரொம்ப அலங்காரமான வீடாக இருக்கணும் பத்தில் சுக்கரன் இருந்துட்டால் அவர் பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசர் பதினொன்றில் சுக்கரன் இருந்துட்டால் அவர் வரும்படி பூரா சினிமா வரும்படி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் வந்து செண்டு போடாமல் வெளியே போக மாட்டார் உள்ளதுலேயே காஸ்ட்லிஸ்ட்டு துணி அவர் தான் கொடுத்துவேன் அந்த சுக்ரனுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அதனால் ஒரு மனுஷன் உலகியல் வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வியாழன் சுக்கரன் என்ற இந்த இரண்டும் அந்த ஜாதகத்தில் ஊனப்படாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் அதனால தான் அவர் சொல்கிறார் அக்ரய கிரக விக் விக்ரேகிங்கிற ப்ரின்சிபல் நான் வந்து உக்ரமாக அடக்குவேன் அப்படிங்க பகவானுடைய சக்தி எங்கே உக்ரமாக வேலை செய்யும் அப்படிங்க சொல்ல முடியாது ஒரு விடுகதை சொல்லுவாங்க ஒரு பறவை அந்த பறவை குதிரையை விட வேகமாக ஓடும் சிங்கம் போல கரிஜிக்கும் ஆனால் அது பறக்க முடியாது அது என்ன பறவை அப்படின்னு விடுகதை போடுவாங்க நம்ம வாடகை வண்டியை சுறிஞ்சுட்டு இருக்க வேண்டியதான் நமக்கு தோணவே தோணாது தீக்கோழின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க ஆப்பிரிக்காவில் இருக்கும் அந்த தீக்கோழி வந்து குதிரையை விட வேகமாக ஓடும் அது வாய திறந்த சத்தம் போட்டா சிங்கத்தை விட கர்ஜிக்குமா அந்த சத்தம் சிங்கம் கருச்சிக்கிற மாதிரியே இருக்குமா ஆனா அதால பறக்க முடியாது கோழி பறக்காதோ அது மாதிரி அப்போ ஒரு வான் ஒரு தீ கோழிக்கு ஆண்டவன் அவ்வளவு உக்ரத்தை கொடுத்து வச்சிருக்கிறான் அது மாதிரி அவனுடைய சக்தி இங்கே சுக்கரனையும் வியாழனையும் அடக்குவதிலே இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அக்ரய கிரஹா அதாங்க அதுக்கு அடுத்தவன் நல்லா ஃபாலோ பண்ணிப்பாங்க ஏன்னா இந்த ஸ்லோகத்துல ஒரு வார்த்தைக்கு ஒரு தடவை கிர கிர கிர வரும் அப்புறம் நீங்க வந்து இந்த பாண்டிச்சேரியில் வீடு கிடைக்கிறது கஷ்டம் எல்லா விதியும் ஒரே மாதிரி இருக்கும் அது மாதிரி ஏமா அதனால எந்த இது இங்க விளங்குற மாதிரி இருக்கும் வீடுக்கு போய் பரட்டி பார்த்தீங்கன்னா அண்டபிண்டம் சுத்தம் அதனால நோட் பண்ணிக்கீங்க பிளானட்ஸ் ஆகிய முக்கியமான கிரகங்களாகிய சுக்கரன் வியாழன் முதலியவற்றை உக்ரமான கிரண தாக்குகிறான் அடுத்து என்ன செய்யறான் கிரசன குரு பரையீர்கள் கிரசன விழுங்குதல் கிரசனா விழுங்குதல் மனுஷங்க சோறு விழுங்கினாலும் கிரசனம் இந்த உகரமான கிரகம் என்ன பண்ணுது கிரணங்கள் சூரியனையும் சாரி சுக்கரனையும் வியாழனையும் இருக்கிற இடந்திரியமாக நீங்கள் சில சமயத்தில் பகல்ல ஒரு ஆறு ஏழு மணி போல சுக்கரனையும் வியாழனையும் வானத்தில் பார்க்கலாம் அஞ்சு மணிலேருந்தே பார்க்கலாம் ஜோதிடர்கள் கண்டுபிடித்து ஆனால் வெயில் வந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது அது அப்படி மறைஞ்சு போயிடும் அதான் கிரசனங்கிறது தான் மிகுந்த ஒளியினாலே அந்த ஒளி இல்லாதபடி செய்கிறது எனவே விழுங்குகிறது அப்படிங்கிறாரு இந்து இந்துன்னா சந்திரன் சந்திரனை பட்டப்பகலில் சூரியனுடைய ஒளி என்னடா பண்ணுதுன்னா சுத்தமாக அட்ரஸே இல்லாமல் ஆக்கிறது சந்திரன் பேருக்கு வெள்ளையாக ஒரு வட்டம் தெரியுமே தவிர அவனிடமிருந்து நமக்கு ஒளி வருதா இல்லை அந்த ஒளினால் நம்ம செய்ய முடியுமா முடியாது அப்போது இந்த சந்திரனை சூரியன் விழுங்குகிறான் ஏன் விழுங்குகிறான் அப்படின்னா சந்திரனுடைய ஒளியானது பூமிக்கு ஒரு குளிர்ச்சியான கதிர்வீச்சை அனுப்பக்கூடிய தன்மை உண்டு பட்டப்பகல்ல அது வரக்கூடாது அதாவது பனி பெய்யறதுக்குன்னு ஒரு நேரம் வெயில் அடிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு ரெண்டு முறைப்படி நடக்கணும் பனிரெண்டு நேரம் பனி பெய்யணும் மறுபழி மாசத்துல பனிரெண்டு மணி நேரம் வெயில் அடிக்கணும் அப்படி இருந்தா தான் தாவரங்கள் ஒழுங்கா இருக்கும் நமக்கு எப்படி இவ்வளோ சாதம் சாப்பிட்டா இவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு கணக்கு இருக்கோ அது மாதிரி இவ்வளோ வெயில் அடித்தா இவ்வளோ பனி அடிக்கணும் இவ்வளோ பனியடிச்சால் இவ்வளோ வெயில் அடிக்கணும்னு கணக்கு இருக்குது அப்போது அந்த குளிர்ச்சி ஒரு அளவுக்கு மேலே போயிட்டதுன்னா மனிதர்களுடைய மனநிலை பாதிக்கப்படும் இந்த சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஓவர் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க தாங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதாவது மென்டல் வீக்னஸ் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் உங்கள் கையில் சுண்டுபொருளுக்கு நேராக கீழே மணிக்கட்டுக்கு மேலே உப்பலை ஆப்ப மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் சந்திர மேடுங்கிறது அது வந்து சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்க சதா உக்காந்து ஒரு கற்பனை உலகத்துலையே ஜீவிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வார்த்தை சுருக்குனு யாராவது சொல்லிட்டா மற்றவன் தொடச்சி போட்டு போயிடுவான் இவன் அப்படியே உட்காந்து முக்காடு போட்டு அழுதுகிட்ருப்பான் பக்கி சா மாதிரி என்னடா அப்படின்னு சொன்னான் இப்படி சொல்லிட்டாருங்க என்ன இப்படி சொல்லிட்டாருங்க என்ன அப்படிமா சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் மோட்டார் வைக்கலில் நான் போயிருக்கிறேன் போகிற போது இந்த மோட்டர் பைக் ஓட்டுறவர் சமயத்தில் டிராஃபிக் ரூல்ஸை மீறி ஓட்டிடுவார் இதனால் பாதிப்படைந்த எதிர் தரப்பு மோட்டர் பைக்காரரு கெட்ட வாரத்தை வஞ்சு ஏண்டா உனக்கெல்லாம் மோட்ரு பைக் ஒரு கேடாடா நாய் அப்படி நான் ஒன்னே சொல்கிறது ஏங்க அப்படிலாம் ஓட்டுறீங்க அப்படி ஏச்சி வாங்கணுமா ஆமாம் இவன் ஏச்சி வந்து என்ன செய்யுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் புதுசாக சினிமா போட்டு எடுத்துகிட்டுவார் யாரையே பாடிட்டே போவேன் ஏன்னா அவன் இந்த வாரத்தை வஞ்சிட்டு போனால் கொஞ்சம் கூட தக்கலையா மனசில் என்ன இதுக்கெல்லாம் சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் வாழவே முடியாதுங்க வாங்கியிருக்கிறவங்க அதை தான் செய்வான் நம்ம தான் கதை பற்றிக்கணும் வாங்க அப்படின்னு போகக்கூடிய ஒரு மனபலம் சிலருக்கு இருக்கணும் ஆனால் சில பேர் வந்து சும்மா சாதாரணமாக வேண்டாம் அவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டா ஐயோ என்னை அறிவு இருக்கான்னு கேட்டுவிட்டாங்களே அப்படின்னு வந்து உட்காந்து போர் எடுத்து போதிட்டு படுத்துடலாம் ராத்திரிபுரம் அவனுக்கு வந்து சாப்பாடு வருது அதான் மனசு ரொம்ப வீக்கானவங்க சந்திரன் ஓவர் ஸ்ட்ராங்காக ஒரு ஜாதகத்தில் இருந்துட்டால் இந்த வீக்னஸ் வரும் இவங்க சீக்கிரமாக தற்கொலை பண்ணிக்குவாங்க அதிகமாக நாடு விட்டு நாடு ஓடுவாங்க அலைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால சந்திரனுடைய ஒளி தேவைக்கு மேலே பூமிக்கு வரக்கூடாது என்பதனாலே சந்திரனுடைய ஒளி தன் ஒளியினால் விழுங்குகிறான்ங்கிற இந்து கிரசன கிரசனா விழுங்குதல் சந்திரன் வந்து சாதாரணமாக பெண்களை பற்றி வர்ணிக்கிற போது பெண்களுடைய முகத்தை சொல்கிறப்ப முழுமதி போன்ற முகம் அப்படி தான் அப்படி இல்லாமல் சூரியமுகி அப்படின் தான் சந்திரமுகின்னு தான் சொல்கிறாங்க சூரியன் போன்ற முகம்னு சொன்னால் அந்த அம்மாவை பார்க்கவே முடியாது நமக்கு பயங்கரமாக இருக்கும் அதனால் பெண்களை பற்றி சொல்லும்போது சந்தரனை போன்ற முகம் அந்த காலத்துலலாம் பசங்கள் சின்ன பசங்கள் வந்து நல்லா கொஞ்சம் வட்டமான மூஞ்சி உள்ள பசங்கள் இருந்தால் நாடகத்துக்கு கூட்டி போயிடுவாங்களாம் ஷேக்ஸ்பியர் காலத்துலேயும் ஷேக்ஸ்பியர் இறந்து பல ஆண்டுகளுக்கும் நாடகங்களில் பெண் வேஷம் போடுறது பசங்கள் தான் பொம்பளைங்க வரமாட்டாங்க எப்படி நம்ம நாட்டில் பெண்கள் நடித்தா கேவலும் நாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த நாட்டிலேயும் அந்த ஒரு குணம் இருந்தது பின்னால் பெண்கள்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்து நடிக்க ஆரம்பித்த பிறகு அந்த அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் கலாச்சார சீரழிவு கண்டாவியாக போயிடுச்சு பெண்கள் அடக்கமா இருக்கிற ஊரு பண்பாடு உள்ள ஊரா இருக்கும் அப்போ அந்த காலத்துல சேச்சுவொழி நாடகங்கள்ல பசங்களை தான் சின்ன பையன தான் பெண் வேஷம் போட கூப்பிடுவாங்களாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்னன்னா வட்டமுகம் எந்த பையனுக்கு மூஞ்சி வட்டமா இருக்கோ அவனை சிரிப்பாடு கூப்பிட்டு அதான் சந்திரமுகங்கிறது சந்திரனுங்கிறது அந்த மெலினமான மந்தமான ஒரு ஒளி தரக்கூடியது அதை வந்து அமைக்கிறார் கிரசனை குரு பரகி அதை விழுங்குவதிலேயே அந்த கிரகங்களை விழுங்குவதிலேயே அக்கறை உள்ளவராக குருபரக அப்படின்னா அக்கறை உள்ள ஒரு குறிப்பிட்ட விஷயத்துலேயே அக்கறை இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்டென்ட் ஆன் சம்திங் சில வியாதிகள் இருக்குது உங்களுக்கு இப்போ கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கேன்சர் வந்துட்டு அந்தாலும் பழைக்கிறது கஷ்டம் என்னோட ஓன்னைக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அடையாறுல ஹாஸ்பிட்டலாம் வந்துடுச்சு எதோ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க மேற்கொண்டு ஆறு மாதம் இருக்கிறாங்களே தவிர ஆள் அவுட்டு தான் பின்னால அதை விட அந்த பிளட் கேன்சர்னு ஒன்று இருக்குது ரத்த புற்றுநோய் அந்த இரத்த புற்றுநோய் வந்துவிட்டால் மாதக்கணக்கெல்லாம் கிடையாது நாள் கணக்கு இத்தனை நாளில் ஆள் அவுட்னா அவுட்டு தான் ஒரு ஆறுதலான விஷயம் ஒன்றுங்க இன்றைக்கி உலகளாவிய ரீதியிலே இந்த உடல் நல ஆய்வாளர்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்ததில் உலகத்திலே மிக குறைவான பிளட் கேன்சர் இரத்த புற்றுநோய் உள்ளவர்கள் யாருனால் இந்தியர்கள் தான் அதிகமான இரத்த புற்றுநோய் யார் யாருன்னா அமெரிக்கர்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க உடனே ஏன் இவங்களுக்கு இரத்த புற்று நோய் அவங்களுக்கு ஏன் இரத்த புற்றுநோய் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு ஆய்வு நிகழ்த்தினார்கள் நிகழ்த்தினால் ஃபுட் ஹேபிட்ஸ் உணவு பழக்க வழக்கங்கள் இந்தியர்கள் தங்கள் சாப்பாட்டிலே நிறைய ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஜீரகம் வெந்தயம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுறோம் அப்புறம் மஞ்சப்பொடி இந்த டாக்டர் சித்த வைத்தியன் மருந்துகள் இருந்து கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பெண்மணியும் நம்ம வீடுகளில் ஒரு சாம்பார் வைக்கிறதுக்குனால இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு டப்பா வச்சிருப்பாங்க அது பேர் அஞ்சரை பொட்டி ஐந்து அரை இருக்கும் அதில் அஞ்சுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுவாங்க அந்த பொருள்களெல்லாம் மனிதனுடைய ஆரோக்கியத்தை எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இந்தியர்களுக்கு ரத்தப்பட்டு நோய் வருவதில்லைன்னு அமெரிக்கர்கள் இந்த ஸ்பைஸஸ் சுத்தமாக யூஸ் பண்ணுறதில்லை அவங்ககிட்ட போய் இதுதான் வெந்தயம் இது ஜீரகம் இது சோம்பு இது கடுகு இது உளுத்தம்பருப்பு இது மஞ்சப்பொடி இது கொஞ்சம் எண்ணெய் விடுங்க அப்படின்னா சீ சே ஸ்பாயிலிங் ஃபுட்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி வி வாண்ட் ஃபிளஷ் ஆஸ் ஃப்ளெஷ் அப்படியே உருட்டி உருட்டி உளுத்தரும் இதில் தான் அவனுக்கு ரத்த புற்று நோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நோய் வந்துட்டு மனுஷனை காலி பண்ணுறதுலேயே அது குறியா இருக்கும் அதுக்கு தான் வந்து கிரசன குருபரேகிங்கிற விழுந்ததிலேயே அக்கறாயிருக்கிற அந்த சூரியனுங்கிற நோ சமக்ரேகி முதல்ல விக்ரகின்னு சொன்னாரு இப்போ நோ சமக்ரேகி நோ என்றால் இல்லைன்னு அர்த்தம் நெகட்டிவ் சமக்ரேகி அப்படின்னு சொன்னால் பரிபூர்ணம்னு அர்த்தம் நோவும் சமக்ரவும் ரெண்டு சேரும்போது பரிபூர்ணம் அல்லாதன்னு அர்த்தம் பரிபூர்ணம் அல்லாத கதிர்கள்னு சில கதிர்கள் வச்சிருக்கிறான் சூரியனுடைய கதிர்கள்ல உக்ரமான கதிர் எக்ரமான கதிர் சில இருக்கு சில கதிர் சும்மா கொஞ்சோண்டு நீளமா இருக்கும் அது ஹாட்டா இருக்கும் அப்படி சில கதிர்கள் வச்சிருக்கிறான் அதுக்கு பேரு நோ சமக்ரகி இன்னொரு டைப் ஆஃப் கிரணங்கள் வச்சிருக்கான் அது என்னடான்னா உதக்ரஹிகிங்கிறது உதக்ரகினா என்னன்னா நுனி சிரித்து அடிப்பருத்து இருக்கக்கூடிய கிரணங்கள் இப்போ விளக்கம்மா தகுச்சி பார்த்துருக்கீங்களா சிவாங்குச்சி அடியில் பெருத்து நுனியில் சிறுத்து அதுக்கு பேர் தான் உதக்ர அடிபெருத்து நுனி சிரித்து இருப்பது உதக்ரங்கிறது சூரிய கிரணங்களிலே சில கிரணங்கள் அடிபெருத்து நுனி சிறுத்தவையான இருக்கின்றன அப்படிங்கிற இதெல்லாம் அவர் எப்படி கண்டுபிடிச்சாருங்க ஆச்சரியம் இல்லையா இப்போ இன்னைக்கு வந்து சயின்ஸில் அல்ட்ரா ரெட் ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லி சூரியனுடைய கதிர்களில் எத்தனையோ விதமான கதிர்கள் இருக்கின்றன இரவிலே நடமாடுகின்ற கதிர்கள் பகலில் நடமாடுகின்ற கதிர்கள் ஊடுருவக்கூடிய கதிர்கள் ஊடுருவா கதிர்கள் அப்படின்னு நூற்றுக்கணக்கில் கிளாசிஃபை பண்ணி இன்னைக்கு கொடுக்குறான் இதை அவர் அன்னைக்கு மயூரகவே சொல்லியிருக்கிறார் சில கதிர்கள் வெப்பம் குறைந்த குறைந்தவையாக இருக்கின்றன சில கதிர்கள் நுனி சிரித்து அடிப்பெருத்தவையாக இருக்கின்றன அப்படிங்கிறார் அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுஷு எப்படி இருக்கணும்டா ப்ராஸ்பரிட்டி அதிர்ஷ்டம் எப்படின்னா இருக்கணும்னு சொன்னால் நுனி சிறுத்து சாரி அடி சிறுத்து நுனி பெருத்து இருக்கணும் இப்படி போகணும் அதாவது நாடாக ஆக ஆக வளரணும் ஆயுஷும் வளரணும் அப்படி இல்லாமல் அடி பெருத்து நுனி சிறுத்து இருந்தால் அது என்னென்னா அது ஒரு கிரக மாளிகை யோகம் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் உட்காந்துருக்குங்கிறத வச்சு ஒரு மாலை மாதிரி ஒரு படம் வரைவாங்க வரைஞ்சி இவனுக்கு இருக்கிற அமைப்பு எப்படின்னா ஆயுசும் அதிர்ஷ்டமும் இவனுக்கு பிறக்கும் போது நல்லா இருக்கும்ங்க போக போக சிறுத்து நாற்பது வயசுலேயே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குடும்பங்களில் பார்க்கலாம் சில பேர் பிறக்கும்போது பார்த்தா அப்பா சிங்கப்பூர்லேருந்து மாதம் மாதம் மூணு லட்ச ரூபா அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார் அம்மா சாப்பிட்றது எல்லாமே வந்து ஃபாரின் பிஸ்கட் தான் அந்த ஜட்டி முத கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்டி நூறுரூவா போயிடும் அப்படி ஜட்டி தான் போடும் ஆனால் விவரம் தெரியாத வயசில் அந்த பணத்தை அனுபவிச்சு என்ன தண்ணு வளர வளர வளர எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதான் வந்து அடி சிறுத்து நுனி பெருத்தல் குரத்தாழ்வாருக்கு ஒரு முதல்ல ஒரு பிள்ளை பிறந்து இறந்து போச்சு அதுக்கு இந்த யோகம் அதாவது சீக்கிரமே இறந்து போகணுங்கிற ஒரு யோகம் அதனால் அடுத்த பிள்ளை பராசரப்பற்ற பிறந்தபோது ராமானுஜன் என்ன பண்ணாரா அந்த பிள்ளையை அப்படியே தூக்கி ஸ்ரீரங்க பெருமாள் கோவிலில் இருக்கிற ரங்கநாச்சியார் பெரியபுர ஆட்டிக்கு தாரவாத்து இது இனிமே குரேசன் பிள்ளை ஆண்டாளம்மா பிள்ளை இல்லை ஓன் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பெரிய புராட்டியார் மகனே பேராகி போயிடுச்சு இந்த அனந்தாழ்வான்கிற அவர் எங்கே பார்த்தாலும் பெரிய புராட்டியார் மகனையும் தான் கூப்பிடுவாராம் வயசாகி பெருசாக வளர்ந்த பிறகு கூட அவர்தைக்கி மணியில் வச்சுக்கு வரான் ஏன்னா பெரிய பராட்டியார் மகனே அப்படி தாயாருக்கு தத்து கொடுத்ததுனால அப்பவும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு தான் அந்த யோகம் அப்படி சில பேருக்கு பிறக்கிற பிள்ளையெல்லாம் நூறு வயசு நூற்றி வயசு வாழும் சில பேருக்கு பிறக்கிற பிள்ளைகள்லாம் அல்ப வயசுலேயே போய்கிட்டு இருக்கும் ஜாதிக்கு ஒரு கூறு அது மாதிரி இந்த நுனி சிரித்து அடி பெருத்து இருக்கிற கிரணங்கள் சில சில கிரகங்களை மட்டுமே போய் தாக்க வேண்டும் சில தாவரங்களை சில மலைகளை சில பள்ளத்தாக்குகளை என்று சூரியன் ஒரு கணக்கு வச்சிருக்கிறான் அதான் உதக்ரகிங்க அப்போ பாருங்க இப்போ மூணு கேட்டகரி சொல்லிட்டாரு ஒன்று வக்ரைகி அதாவது அதிவீரியமான கிரணங்களாலே அக்ரய கிரகம் அதாவது பிரின்சிபல் பேரண்ட்ஸ் ஆகிய சுக்கரன் குரு சந்திரன் முதலிய கிரகங்களை விழுங்குவது நம்பர் ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்ன நோ சமக்ரேகி பரிபூர்ணம் அல்லாத கிரணங்களாலே சில கிரகங்களை அடுத்து உதக்ரேகி நுனிசெருத்த கிரணங்களாலே சில கிரகங்களை தாக்குறாரா நாலாவது கேட்டகரி பாருங்க பிரத்யக் கிரைகி பிரத்யக் அர்த்தம் புதிய வை அப்படின்னு வண்ண வண்ணமா இருக்கும் வெள்ளையான கிரணங்கள் வந்து எல்லாரும் டெய்லி பார்த்து பழகி போனது கலர்ஃபுல் ரேஸ் புதிய வைன்னு அர்த்தம் பிரத்யேகா புதிய புத்தம் புதுசு இளங் கதிர்னு அர்த்தம் இந்த வானவில் வருது இல்லையா மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வானவில் தெரியும் சத்த ஜாலம் ஏழு கருணங்கள் அதெல்லாம் புதிய வை ஆகாய விமானம் ஓட்டுக்கிற பைலட்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க வானத்தில் பறக்கும்போது வானவில் எங்களுக்கு முழு வட்டமாக தெரியுது அப்படின்றாங்க நாமெல்லாம் இங்கிருந்து பார்க்கும்போது அரைவட்டம்தான் தெரியுது அதனாலதான் அந்த வில்லுன்னு சொல்கிறோம் இந்திரனுடைய வில்லுன்னு சொல்லிட்டு இருக்கோம் விமானிகள் அந்த விமானத்தினுடைய நிழலை மையப்புள்ளியாக வைத்து அந்த வானவில்லானது ஒரு வட்டம் முழு வட்டமாக காட்சியளிக்கிறது அதை அங்கிருந்து பார்த்தா தான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பார்வைக்கு அப்பாற்பட்ட இடங்கள்லாம் கூட வனுஜாலமான சூரியனுடைய கதிர்கள் இருக்கின்றன நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை அதை தான் அவர் சொல்லுவார் பிரத்யக் கிரைகி அந்த புத்தம் புதிய இளங்கதிராக வண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடியவைகளாக அப்படி கதிர்களும் சில மரங்களுக்காக சில கிரணங்களுக்காக சில கிரகங்களுக்காக வச்சிருக்கிறேன் அடுத்தது என்ன நாலு அஞ்சாவது ஐட்டம் ஈஷது உக்ரைகி ஈஷத் லிட்டில் அப்படின்னு அர்த்தம் உக்ரைனா உக்ரம் கொஞ்சம் உக்ரம் மைல்டு உக்ரம் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஸ்காட்ச் லிஸ்கி அது சாப்பிடுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ட்ரிப்ளெக்ஸ் ரம் சாப்பிட்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக சாப்பிட்றவங்க கோட்ரு பிராண்டி சாப்பிடுவாங்க இப்படியே ரொம்ப குறைச்சி கிழ பெண்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா கிங்ஃபிஷர் பியர் அது போதும் அது சாப்பிட்டாதான் உங்களுக்கு ரியல்டிசம் ரொம்ப மைண்டான எஃபெக்ட் உள்ளது அதுபோல் எதுக்காக நான் இந்த உதாரணம் கொடுக்குறேன் நான் போகிறேன்னு தம்பாங்க இது பாண்டிச்சேரியாக இருக்குதே இந்த பாஷையில் பேசினா தான் உங்களுக்கு ஈஸியாக அப்பீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ ரொம்ப குறைச்ச உக்ரமான ஒரு கிரணத்துக்கு அவர் என்ன சொல்றாரு ஈஷத் உக்ரஹி குறைந்த அளவு சக்தியுள்ள உக்ரம் அப்படிங்கிறார் இந்த செலந்தி வலை கட்டுறது பார்த்தீங்களா எட்டுக்கால் பூச்சி அதை பத்தி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் அவருடைய முக்கியமான ஆராய்ச்சி என்னடானா இந்த செலந்தி பூச்சி கட்டுற வலையில எல்லா பூச்சியும் வந்து விழுத இந்த செலந்தி பூச்சி மட்டும் மாட்டிக்க மாட்டேங்கிறே அது எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆராய்ச்சி பண்ணினாராம் மூணு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி அப்படின்னா அப்புறம் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்டடின்னுடைய விளைவாக ஒன்று கண்டுபிடிச்சாரான் வலை கட்டும்போதே ஒரு மூணு வலைக்கு ஒரு வலை ஒரு இழை கம் இல்லாத ஒரு வலை இழையினால வலை பண்ணிதான் மூணு இழை கம்மோடு இருக்குமா அப்புறம் நாலாவது வந்து கம் இல்லாமல் இருக்குமா அப்புறம் மூணு கம்மோடு இருக்குமா அப்புறம் கம் இல்லாமல் இருக்குமா இதுக்கு பார்த்த உடனே அந்த கம் இல்லாத இழை எதுன்னு கண்டுபிடிக்க தெரியுமா ஸோ ஒரு பூச்சி வந்து விழுந்த உடனே அதை பிடிக்கிறதுக்கு போகும்போது கரெக்டாக அந்த மூணு இழை தாண்டி தாண்டி தாண்டி போய் அந்த பூச்சியை பிடிக்குது அதுக்கு தெரியுது எதில் வந்து கம் இருக்குது எதில் கம் இல்லைன்னு அப்போ கம்மோடு வரக்கூடிய இழை கம் வரக்கூடிய இழை என்று இலை அந்த உடம்புல உற்பத்தி ஆகுது ஆனவன் எப்படி ஆற்றுறது கொடுத்துருக்காம ஆனால் அந்த கம் இல்லாமல் வரக்கூடிய இழையில் கூட லேஸாக கொஞ்சம் கம் இருக்குது ஏன்னா அப்போ தானே உங்களுக்கு மூடிக்கும் போது ஒட்டுது பார்த்தீங்கன்னா சக் சக்குனு அந்த மாதிரி ஒற்றதுக்களவு கம் இருக்குது அதுதான் வந்து ஈஷத் உக்ரேகி ரொம்ப கொஞ்சமான வீரியத்தோடு அந்த இது இருக்குது இங்கே சூரியனுடைய கிரணமானது மிக குறைவான ஒரு விஜிதாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சில கிரணங்கள் இருக்குது அப்படிங்கிறார் மத்தியானம் பன்னிரெண்டு மணி வயலில் கூட இப்படி கிருணங்களும் கலந்து இருக்குது அதை பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி நமக்கு தெரியலை ஆனால் யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் அந்த ஆற்றல் உண்டு அவங்க அந்த கிரணங்களை மட்டுமே தங்கள் தோல் மூலமாக உறிஞ்சி எடுத்து அதன் பலத்தினாலே ஆயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நம்ம யோகசாஸ்திரத்தில் பார்க்கிறோம் அதுதான் சொல்றார் அப்படி பலவிதமா சொல்லிட்டு சொல்றார் உதயகிரி கதகா உதயகிரி என்ற சூரியன் உதிக்கும் மலைக்கு எந்த சூரியன் போய் புறப்படுகிறானோ கதகான அங்கு இருக்கக்கூடிய சூரியன் உதயகிரிக்கு செல்லும் எந்த சூரியன் கோபணைகி கோ என்ற சொல்லுக்கு பல அர்த்தம் உண்டுங்க கோ என்ற சொல்லுக்கு வேதம் என்றொரு பொருள் உண்டு பசு என்றொரு பொருள் உண்டு இந்த இடத்துல கோ என்றதுக்கு கிருணங்கள் கதிர்கள் கோ கணைகி என்றால் தன்னுடைய கதிர்கூட்டங்களாலே கோ கணேகி கௌரயன்னு கெளர நிரப்பி எல்லா உலகங்களையும் நிரப்பி எப்படின்னா அது ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக செய்யுது வீரியமான கிருணங்களாலே எந்த கிரகத்தை நிரப்பணும் நுனி சிறுத்த கிரணங்களாலே எந்த கிரகத்தை நிரப்பணும் உக்ரமானவற்றால் எதை நிரப்பணும் உக்ரமல்லாதவனவற்றால் எதை நிரப்பணும் உக்ரமே இல்லாமல் வெப்பமே இல்லாத கிரணங்களால் எந்த கிரகத்தை நிரப்பணும்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அந்தந்த திசை நோக்கி அந்தந்த கிரணங்களை அனுப்புகிறான் ஏக காலத்தில் அப்படி அனுப்புகிற போது என்ன கௌர எண்ண எல்லாம் நிரம்பி காம் காம் பூமியை இந்த பூமியை அவன் நிரப்புகிறான் எல்லா கிரகங்களையும் நிரப்புகிறான் உத்காட அர்ச்சி உத்காட ஆர்ச்சின்னு வந்திருக்குவாரு உத்காட அப்படின்னா எக்ஸசிவ்லி ஸ்ட்ராங் மிக பலமான அப்படிங்கிறதுக்கு உத்காட இந்த சில நாட்டு வைத்தியத்தில் சில லேகியங்கள் செந்தூரங்கள் இருக்கும் அது என்னென்னா வீரியபிருத்தி லேகியம் அப்படிமா வீரியப்படுத்தின்னா ஆண்மை அதிகமாக பெருக்கக்கூடியதுன்னு அது வந்து உத்காட லேஹியம் அப்படின்னா மனிதனுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்கும் ஆண்மை சக்தி அதிகமாக கொடுக்கணும் இந்த உகாண்ட அதிபர் இடிய மீன் ஒருத்தர் இருந்தான் வந்தா அவனுக்கு எவனோ ஓதி விட்ருக்கான் ஆரஞ்சு பழத்தை டெய்லி சாப்பிட்டேன்னா அவனுக்கு வீரியம் அதிகமாக வர இவன் பார்த்துட்டான் நமக்கு நிறையா வீரியம் வந்து முடியாதுனா நாலு ஆரஞ்சு பழம் முழுங்குனானான் ஆரஞ்சு பழம்னா வீரியம் முழுன்னு எவெஞ்சு ஒன்றாம் பாருங்கள் எவனோ வேணியும் காபராக பண்ணுறதுக்கு சொல்லி விட்டுருக்கான் அவன் என்ன அவசர வேலை இருந்தாலும் நாற்பது படத்தை முழுங்காமல் விட்டு விட பரப்ப மாட்டாங்க சாதக வரைக்கும் இது பழக்கமாக வச்சுருந்தான்னு சொல்கிறாங்க அதுபோல் மனிதனுடைய சக்தி ஆற்றலை பெருக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது அதெல்லாம் உத்காட விருத்திங்கிறது இங்கே உத்காட அரிசி அதாவது சூரியனுடைய கிரணங்கள் சில இடங்களில் தேவலோகத்தை சேர்ந்த அமராவதி நகர்னு ஒரு நகர் இருக்குது அதாவது இந்திரனுடைய லோகத்துக்கு அவனுடைய கேபிட்டலுக்கு பேர் அமராவதி நகர் ஃப்ரான்ஸுக்கு கேபிட்டல் பாரிஸு இங்கிலாந்துக்கு கேபிட்டல் லண்டன் இந்தியாவுக்கு கேபிட்டல் டெல்லி அது மாதிரி இந்திரனுடைய ஊருக்கு கேபிட்டல் அமராவதி நகர் அந்த அமராவதி நகரில் இந்த சூரியன் அடிக்கிற போது ஃபுல் வெயிலோடு அடிக்கிறான் ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய தங்கம் நிறைந்திருக்கிறது தங்கத்தால் ஆன மலைகள் நந்தவன தரைகள் எல்லாம் இருக்குதான் அதில் இந்த சூரிய வெயில் படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பிரதிபலிக்கப்பட்ட அந்த வெளிச்சமானது தேவலோகத்துக்கு ஒலி கொடுக்குறான் மேக்கனஸ் கோல்டு மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக லைட் அடிக்குது அப்படின்றாங்க உத்காட அரிச்சி வெளியின விளீனைன்னு மறைந்து நிற்த்தம் சில இடங்களில் பிரகாசம் ஆடிக்கிறான் சில இடங்கள்ல மறைஞ்சு கொஞ்சம் ஆடிக்கிறான் எங்க அப்படின்னா அமரநகர் அமரநகர்னா அமராவதி நகர் இந்திரனுடைய தலைநகர் அமரநகர் நக அனக அமர நகர மலையின் அர்த்தம் அடுத்தது கிராவ கிராவை அப்படின்னு சொன்ன பாறைகள் பாறைன்னா இந்த கருங்கல் பாறை இல்லை தங்க பாறை அங்கெல்லாம் தங்கம் வந்து பாறை பாறையாக குவிஞ்சிருக்கணும் அந்த மலையில் எங்கே வெட்டினாலும் தங்கம் தான் கிடைக்குமா முழுசு முழுசாக கிடைக்கும் அந்த காலத்தில் தங்கத்தை மலையாக பார்க்கறதுங்கிறது ரொம்ப லேசான விஷயமாக இருந்திருக்கு அதனால தான் கர்ணனுடைய கொடைத்திறமையை அர்ஜுனனுக்கு காட்ட எண்ணின கிருஷ்ண பரமாத்மா தன் யோக மகிமையினாலே ஒரு தங்க மலையை உருவாக்கினான் உருவாக்கி கர்ணா இந்த தங்க மலையை நீ ஏழைகளுக்கு கொடை கொடு அப்படின்னு நான் அவன் என்ன பண்ணால் ஒரு ஏழையை கூப்பிட்டான் லெய் அந்த மலை முழுக்க அவனும் தாண்டா அப்படின்ட்டான் ட்யூட்டி பண்ணிட்டு போயிடுச்சு இதையே அர்ஜுனன் கொடுத்து அவன் என்ன பண்ணுவான் நின்று வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி ரேஷன் கார்டு எங்கே அப்படின்னு கார்ட்டு கோட்டா போட்டு கொடுப்பான் இவன் முழு மலையும் ஒரு ஆளுக்கு கொடுத்து போய்டான் அப்போ சொன்னான் பார்த்தியா அவனுக்கு என்ன மனசுன்னு ஒரு தங்க மலையை முழுசாக ஒரு ஆள் கொடுக்குறதா அப்படின்னு நீ நினைப்பேன் ஏண்டான்னா அது உன் மலை கூட இல்லை நான் கொடுத்த மலை ஊசியில் வந்த மலை அதை ஒன்று தூக்கி கொடுக்கறதுக்கு உனக்கு மனசாக மாட்டேங்க கர்ணனுக்கு அந்த மனசில் பார்த்தியான சொன்னான் தங்கத்திலேயே மலை என்பது பாரத பல இடங்களிலே இருந்திருக்கிறது ராவணன் அசோகவனத்திலே தங்கத்தை பொடி பண்ணி தரையில தூவி விட்டுருந்தானா மணலுக்கு பதிலா இப்போ பீச்சுக்கு போனீங்கன்னா மணல் இருக்கு இல்லையா அந்த மணலுக்கு பதிலா தங்கத்தை பொடி பண்ணி எங்க பார்த்தோன்னா அதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அசோகவனம் ஏற்பாடு பண்ணியிருந்தா தங்கம் அவ்வளவு சர்வசாதாரணமா இருந்தது இன்னைக்கு தங்க ஏழாயிரத்தி ஐநூறுபா விற்கிது தங்க கிட பக்கமே போகிறதுக்கு பயமா இருக்குது நம்ம வாங்க போறதில்லை இருந்தால் கூட விலை படிக்கிறாப்புல வருது இல்லை எதுக்கு பிபி ஏற்றிக்கிட்டு அப்படின்னு நம்ம வந்து வேற பக்கம் ஈஎம்பு தலை விற்கிற இடம் அல்லது பழையரும்பு அந்த பக்கமாக போயிடுறாப்புல தான் இருக்குது அப்படி இங்கே தங்க வந்து அவ்வளவு காஸ்ட்லி ஆகிப்போச்சு உத்காட ஆர்ச்சி வெளியின அமர நகர நக கிராம கர்ப்பாங்க இவ்வளவையும் தன் கர்ப்பத்தில் வைத்திருப்பது போல் இருக்கக்கூடிய பூமிங்கிறார் அதாவது பூமியின் நடுவில் இருக்கு தேவலோகங்கிறது எங்கேயோ இல்லை தேவலோகங்கிறது உள்நோக்கி இருக்கு நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கு எங்கும் வியாபித்து இருக்கு அந்த லோகம் பூமியினுடைய கர்ப்பத்தில் இருக்குன்னு ஒரு சொல்லலாம் அதாவது இவ்வளவு உலகங்களுக்கு மத்தியிலே இவத்தின் கர்ப்பத்திலே பூமி இருக்கிறது சொல்லலாம் ரெண்டுமே பொருத்தம் தான் இவ கர்ப்பத்தில் இருப்பது போல் இருக்கக்கூடிய காம் அந்த பூமியை அக்னா அப்படின்னா நாளின் அக்ரேன தொடக்கத்தில் இந்த பிகினிங் ஆஃப் த டே ஏர்லி மார்னிங் காலையில் அஞ்சே முக்கா அஞ்சு ஐம்பது மணி அதான் சொல்கிறார் அக்னாம் அக்ரே ஸ்ரேயோ விதத்தே ஸ்ரேயனா மங்களம் விதத்தே அப்படின்னா கொடுக்கறது யார் கொடுக்குறா சூரியன் கொடுக்குறான் அதிகாலையிலே சூரியன் இத்தனை லோகங்களுக்கும் இவ்வளவும் அப்ளிகேஷன் போடாமல் கொடுக்குறான் எல்லாருக்கும் இருந்தாங்க பிடிக்கும் உங்களுக்கு உஷ்ணம் உங்களுக்கு வாழ்வு வளம் இளம் தரேன் சூரியனுக்கு மட்டும் நம்ம நன்றிகடன் திருப்பி செய்கிறதா இருந்தால் சூரியன் மனுஷனாக பிறக்கணும் நம்ம சூரியனாக பிறக்கணும் அப்படி பல ஜென்மங்கள் அவனுக்கு நம்ம வெளிச்சம் கொடுத்தா தான் அந்த நன்றியை நம்ம அடைக்க முடியும் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க நன்றி தான் செய்யாமல் இருக்கிறீங்க அவர் கும்பிடாது போடும் கப்பா தானே காலையில் அவன் இல்லாட்டி உங்கள் உடம்புல உஷ்ணம் இருக்காது அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி டெம்பரேச்சர் எங்கே இருந்து வருது அவங்க கொடுக்கறது தான் உங்கள் வீட்டை அடுப்பு எரியாது தீக்குச்சி உரசனோடனே நெருப்பு வருது ஏன் உள்ளுக்குள்ளே உஷ்ணம் ஏங்க இருக்குது அந்த சூரியன் கொடுக்கறது தான் அதனாலே அவனுக்கு தினம் ஒரு வணக்கமாவது செய்யுங்க நன்றி பாராட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றேன் அதனால இவ்வளவு காலம் அவன் ஸ்ரேயோ விதத்தே எவ்வளவு மங்களங்கள் எத்தனை உயிர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அதற்கு நன்றி பாராட்டி பதில் செய்தவர்களுக்கும் நன்மை செய்திருக்கிறான் நன்றி மறந்தவர்களாக சூரியனை தூஷித்தவர்களுக்கும் அவன் நன்மைதான் செய்திருக்கிறான் எத்தனை கோடி கல்பகாலமாக இந்த சூரியன் நமக்கு நன்மை செய்து வருகிறான் அப்படின்னு சொல்ற ஸ்ரேயோ விதத்தே ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவன் வந்து வாரி வழங்குகிறான் அனைத்து உலகங்களுக்கும் அந்த சூரிய ஒளியில என்ன இருக்கு சில பேர் கேப்பாங்க என்னையா ஒரு வெயில் அடிக்கிறதுக்கு நீங்க சூரியனை போய் இந்த தூக்கு தூக்குறீங்க இந்த வெயிலால் நாங்க பரப்பாடு கத்திரி வெயில்ல ஒரே அனல் அப்படியே புழுங்குது இதுக்கு போய் சூரியனை புகழ்றிங்களே அப்படின்னு சூரியனுடைய வெயில்ல என்ன இருக்கிறது மேல்லை ஒரு சதுர கன அடி சூரிய வெயில்ல என்ன இருக்கிறது அப்படின்றான் ஒரு மாமரம் பழுத்து மாம்பழம் கொடுப்பதற்கு எவ்வளவு ஆற்றல் வேண்டுமோ அவ்வளவு ஆற்றல் ஒரு சதுர கன அடி வெயிலாம் அது மட்டும் இல்லாம ஒரு நூறு அடி ஒரு பனிக்கட்டி உருகி ஜீவ நதியாக ஓட வேண்டுமானால் எவ்வளவு உஷ்ணம் தேவையோ அவ்வளவு உஷ்ணம் அந்த ஒரு சதுர கன அடி வெயிலே அப்படின்றான் ஒரு மனிதனுடைய இரத்தமானது மூன்று மணி நேரத்திற்கு தொடர்ந்து உஷ்ணம் குறையாமல் இருக்க வேண்டுமானால் எவ்வளவு வெப்பம் வேண்டுமோ அவ்வளவு வெப்பம் அந்த ஒரு சதுர கண்ணடி வெயிலே இருக்கிறது அப்படி இந்த செடிகளை வாழ்விப்பது வெயிலே நம்முடைய இரத்தம் ஒடும்படி பண்ணுறது அந்த வெயிலே மரங்கள் பலன் தருவதற்கு காரணமாக இருப்பது வெயில் இமயமலிலிருந்து பனி உருகி நதியாக மாறி நமக்கு வாழ்வழிப்பதற்கு காரணமாக இருப்பது அந்த வெயில் அப்படி இருக்கிற போது இந்த வெயில் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன பிரயோஜனம் நாக்கல நரம்பு இல்லாமல் அதுக்கு தான் சொல்றாரு ஸ்ரேயோ விதத்தே மங்களங்களை கோடான கோடி கல்பகாலம் இது கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது யாரும் அந்த நன்மையை நினைத்து பார்ப்பதில்லை இந்த சூரியன் இல்லாட்டி விவசாயி அறுவடை பண்ணிடுவானா நெல்லு வீடு வந்து சேருமா கரும்பு விளையுமா பயிர்கள் பணப்பயிர்கள் கிடைக்குமா பருத்தி காய்க்குமா துணி உடுத்த முடியுமா ஒண்ணுமே செய்ய முடியாது நமக்கு எல்லாத்துக்கும் ஜீவனாடியா இருக்கிறது இவன் தானே அதனாலதான் ஸ்ரேயோ விதத்தை அனைத்து மங்களங்களுக்கும் அடிப்படை காரணமா இருக்கக்கூடிய அந்த வளங்களை அவன் கொட்டி கொடுக்கிறான் ஸ்ரேயோ விதத்தே அந்த சூரியன் என்னடா செய்யணும் அப்படின்னா கிளபயது ககனம் ச கிரகிராமணி உங்களுக்கு இந்த ஸ்லோகத்துல சூரியனுக்கு அவர் என்ன பேர் கொடுக்குறாரு தெரியுமா கிராமணிங்கிற கிரக கிராமணி மெட்ராஸ் போனீங்கன்னா இருசப்ப கிராமணி தெரு அங்கே வந்து மாப்பூசி வீடு அவர் கிராமணி கிராமணினா நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக கிராமணிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தலைவன் அர்த்தம் நாட்டாமக்காரன்னு அர்த்தம் கிராமத்துக்கு தலைவன் கிராமணி ஒரு கிராமத்துக்கு அதிபதியாக இருந்தால் அவன் கிராமணின்னு அழைக்கலாம் அந்த காலத்தில் நாட்டாம பெரிய தினக்காரர் ஊருக்கு பெரிய தலைக்கெட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு அவர் தான் வந்து உட்காந்துருப்பார் குண்டா அவருக்குதான் கிராமணின்னு வேற இந்த கிராமணி மாதிரி கிரகங்களுக்கு கிராமணியா இருக்கிறான்னா இவன் கிரகிராமணிங்கிறார் நீங்க மனுஷனுக்குள்ள கிராமணி பத்தி பேசுறீங்க கிரகங்களுக்கு இவன் தான் கிராமணி தலைவர் அப்படிங்கிறார் அதாவது சரியான வார்த்தையை போட்டாரு என்னடானா பட்டணத்துக்கு கிராமணி ஆகி இருந்து குப்பை கொட்ட முடியாதுங்க நீங்க பட்டணத்துக்கு நீங்க வந்து இப்ப நகராட்சி தலைவர் இருக்கிறாருன்னா அவர் உதவாம அந்த பீரியடு கழிஞ்சா போது இருக்காரு பல ஊர்களில் இப்ப நகராட்சி தலைவருக்கு உதவிகளுது மக்கள் யாரும் சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்க சில பேர் ஹலோ கவுன்சிலர் அப்படின்ட்டு போகிறான் சில பேர் வந்து என்ன மேயர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் மரியாதையில் ஒரு பதவியாக இருக்குது ஆனால் கிராமங்களில் மக்கள் ரொம்ப பாமரத்தனமான மக்கள் படிப்பிரிவு இல்லாத மக்கள் ஏய் நாட்டு வருகிறா அப்படிமா நாட்டாமேன்னு முழுக்க சொல்ல மாட்டான் நாட்டு வருகிறா அப்படின்னு தட்டா படம் துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு என்ன நாட்டாமல் அப்படினா போய் அந்த நம்ம வரப்போர் தள்ளி போட்டான்னு அப்படி போய் கேட்டுவா அப்படிதான் சரிங்க அப்படின்னு போவான் சம்மந்தா சம்மந்தம் இல்லைவனாம் அவனுக்கு கட்டி நிற்பான் அவன் ஊர் நாட்டாமல் வந்தானா எல்லாரும் ஒடுங்கிருவாங்க அவன் பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பு சொன்னாலும் தீர்ப்பு தான் அவனுக்கு எதிர்த்து யாரும் நிற்க மாட்டான் அப்போ ஒரு டோட்டல் சொலிடாரிட்டி ஒரு முழு ஆதிபத்தியம் அவனுக்கு தான் கிடைக்கிது அது மாதிரி இந்த நவகிரகங்களில் எல்லா கிரகங்களும் சூரியன் வந்துட்டால் கப்பிச்சிப்புன்னு ஆகிடும் நீங்கள் நவகிரக சன்னதி பார்த்துருக்கீங்களா கோவில்களில் சூரியனுக்கு தான் நடுநாயகமாக வச்சு மற்ற கிரகங்களை சப்பாடி நைட்டாக வைப்பாங்க அப்படி தான் வைக்கணும் எந்த கோவிலையாவது அப்படி வைக்கலைன்னு சொன்னால் அது முறைகேடான செயல் அங்கே நவகிரகங்கள் கோவித்துக் கொள்வார்கள் சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற கிரகங்கள் அவனை சுற்றி இருக்கணும் ஏதோ சூரிய கோவிலில் ஏதோ ஒரு ஊரில் சூரியன் நடுவில் வச்சு எல்லா கிரகங்களும் அவனை நோக்கி பார்க்குற மாதிரி அமைத்திருக்கிறார்கள் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு இயக்கம் தருகிறதாவன் ஒளி தருகிறதாவன் அதைபடி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அஸ்ட்ரோமிக்கல் ட்ரூத்து எல்லா கிரகங்களையும் தன்னோடு வாயு ரூபமான கயிற்களால் கட்டி போட்டு வைத்திருக்கிறான் இந்த பூமி வந்து சூரியனை சுற்றுது சுற்றுகிற போது ஒரு டிகிரி கூட சூரியனை விட்டு விலகாமல் சுற்றுதே காரணம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வாயு ரூபமான கயிற்றுனாலே இந்த பூமியை அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த பவர் எப்படிப்பட்டிருக்கிறான்னா ஒரு டிகிரி இப்படியும் போக முடியாது ஒரு டிகிரி அப்படியும் போக முடியாது அந்த மாதிரி எல்லா கிரகங்களையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறான் அந்த வாயு கயிறு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் சயின்ஸில் படிக்கிறீங்களே பரஸ்பர ஆகர்ஷண சக்தி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு கிரகத்துக்கு இருக்கிற சக்தி இன்னொன்றுக்கு இருக்கிறது இல்லை அதே அளவாக இருந்த கிளாஷாயிடும் சந்திரனுக்கு கொஞ்சமாக பூமிக்கு அதிகமானு வச்சு ஒவ்வொன்றுக்கும் வெவ்வே வெவ்வேறு ஃப்ரீக்குவென்சியில் வச்சு அதை சுத்த விடுறான் அந்த ஈர்ப்பு சக்தி எங்கிருந்து வருகிறான் அப்படின்னு சொன்னால் மெயின் மேக்னெட்டு சூரியனில் இருக்குது அதுக்கு ரெஸ்பாண்டிங் மேக்னெட் வந்து ஒவ்வொரு கிரகத்திலையும் இருக்குது இப்போ நமக்கு பூமிக்கு ஒரு ஆக்கர்ஷன சக்தி வருது ஒரு ஆப்பிளத்துக்கு மேலே போட கீழே வந்து விழுத அது எது இழுக்குதுடானா சூரியன் கொடுத்த கடன் வாங்கிய சக்தி அந்த ஈர்ப்பு சக்தி அதை தான் சொல்கிறான் எல்லா கிரகங்களையும் வாயு ரூபமான கயிறுகளாலே கட்டி போட்டு நிர்வாகம் செய்யக்கூடியவன் அவன் வந்து ஆணை இடலைன்னு சொன்னா எல்லா கிரகமும் அங்கங்கே கப் கப் அப்படி ஸ்டாப் ஆக வேண்டியதான் ஒரு பெண் வந்து ஒரு சூரியனை ஒதுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் கற்பின் வகிமையினாலே அதுக்கு கட்டுப்பட்டு அந்த சூரியன் நின்றுட்டான் சூரியன் நின்று விடுதா என்னென்ன ஆச்சு அப்படின்னா எல்லா திரும்ப நின்னு போச்சு ஏன்னா அந்த காலத்து கிடையாதுல மெயின் ஸ்பிரிங் ஒர்க் பண்ணலன்னா மத்த பல்லு சக்கரம் ஒர்க் பண்ணுமா இந்த காலத்து மாணவர்களுக்கு அந்த காலத்துல கிடையாறது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள ஏகப்பட்ட சக்கரம் இருக்கும் பல்லு சக்கரமா இருக்கும் நடுவுல ஒரு மெயின் ஸ்பிரிங் வச்சிருப்பான் அதுக்கு உரை உறி உரை உரு சாவி கொடுக்கும் அந்த சாவி கொடுக்க மறந்துட்டீங்கன்னா திடீர்னு கிடையாறம் வந்து நின்று போயிடும் அந்த மெயின் ஸ்பிரிங் தான் மத்த எல்லா ஸ்பிரிங்கும் இயக்கக்கூடியது அது மாதிரிதான் இந்த சூரியன் அந்த பெண்ணின் சாபத்தினாலே சூரியன் உதிக்காமல் போன போது அனைத்து கிரகங்களும் நின்றுபட்டன அப்போ என்னாச்சு பஞ்சாங்கம் பாதிக்கப்பட்டது கிரக நிலைகள் என்னென்ன காலத்தில் இங்கெங்கே இருக்கும் என்று முனிவர்கள் முன்பே கண்டு சொன்ன அந்த பொசிஷன்லாம் மாறிப்போச்சு அப்போ மனிதர்களுடைய தலையெடுத்து மாறிப்போச்சு பிரம்மா முழிக்கிறாரு ஐயையோ பிரம்மா நான் தானே எல்லாருக்கும் தலையெடுத்து எழுதுனேன் இன்ன தசாபூத்தி நடக்கிற போது இன்னும் நடக்கணும்னு எழுதுனேன் அதையெல்லாம் உல்டா பண்ணிப்பாங்க இந்த பொண்ணு அப்படின்னு அவர் கலிங்கி போனாராம் அப்போ மெயின் சுட்சி எதுவோ அதில் கை வச்சா இல நின்னுபோகுங்கிற மாதிரி அதான் கிரக கிராமணு அழகான பேரு அந்த பேரு வந்து இவரே சிருஷ்டி பண்ண பெயர் மகான்கள் சிருஷ்டி பண்ணக்கூடிய பேர் கிரக கிராமணி அப்படின்னு சூரியனுக்கு கொடுத்துருக்கிற பேரு நீங்க சூரியனுடைய மற்ற பெயர்களை உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் சிக்கலாக மறந்து போகலாம் ஆனால் இதை மறக்கிறதுக்கு காரணமே இல்லை இது மறக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க தண்ணி வண்டி அர்த்தம் என்னடா செய்தின்னா கிரகங்கிற வார்த்தை மறக்குமா கிராமணிங்கிற வார்த்தை மறக்குமா கிரக கிராமணி ரொம்ப எளிமையான கூட்டுச்சொல் அழகா காயின் பண்ணியிருக்க கிரக என்பது சூரியனுடைய பெயர் அந்த கிரக என்னடா செய்யணும்னா சக அவன் ககனம் ககனம் அப்படின்னா பாவங்கள்னு நடத்தும் மன அழுக்கை உங்கள் பாவங்களையெல்லாம் அவன் போக்கட்டும் ஏதான பாவங்கள் சின்னமனும் செய்கிறான் பெரிய மனுஷனும் செய்கிறான் நல்லவனும் செய்கிறான் கெட்டவனும் செய்கிறான் அதனால் பகவான் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அறிவு மொழிங்கி போகிற போது யாரும் பாவம் பண்ணிடுறான் ரிச்சர்ட் நிக்சன் ஒரு ஜனாதிபதி இருந்தான் அமெரிக்காவில் இந்த வாட்டர் ஒரு ஊழல் இருந்துச்சு மாட்டியில் முடிச்சான் பாவான் ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் ஒரு தபால் தலை போடுவாங்க அமெரிக்காவில் அப்போ அமெரிக்கர்கள் என்ன சொன்னாங்கன்னா மற்ற ஜனாதிபதிகளுக்கு போடப்பட்ட தபால் தலையை விட மிக்சருடைய தபாலத்தில் வித்தியாசமானது என்ன எப்படிடானா அந்த ஒரு ஸ்டாம்பில் தான் மக்கள் ரெண்டு பக்கமும் எச்சுட்டு போவாங்க அப்படின்னு ஏண்டான்னா அவன் அவ்வளவு ஊழல் பண்ணிட்டான் அவன் ரொம்பவும் லஞ்சம் வாங்கி இந்த வாட்டர் கேட்டு ஊழலுங்கிறதுல கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் சாப்பிட்டான் அவன் மாட்டிக்கிட்டான் அதனால் அந்த ஒரு ஸ்டாம்பில் தான் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமே எச்சு திருப்பாங்க மற்ற ஸ்டாம்பில் அது ஒற்றை பக்கத்தில் மட்டும்தான் எச்சு திவாங்க இதில் முன்பக்கமே எச்சு தூக்குவாங்க அப்படின்னா அவன் எவ்வளவு மோசமான ஒரு தப்பு பண்ணியிருக்கான் பொதுமக்கள் எல்லாம் வெறுக்கக்கூடிய அளவு அந்த காலத்தில் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க பெரிய தப்பு பண்ணவனை கழுத மேலே உட்கார வச்சு கரும்புலி செம்புலி குத்தி ஊர் பொம்பளை எல்லாம் வெத்தலை பார்க்க போட்டு துப்ப சொல்லி அவனை மொட்டை அடிக்க சொல்லி ஊரை சுற்றி வர சொல்வான் அந்த பெருத்து அவமானம் தாங்காமல் சில பேர் செத்தை அது மாதிரி இதெல்லாம் கொடும் பாவங்கள் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினாலும் பழகக்கூடிய பழக்கத்தினாலும் சில துர்புத்தி நமக்கு ஏற்படுது இப்போ ரெகுலராக வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய உணவு இடத்துலையே போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹோட்டல்லையே சாப்பிட்டா ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் சாப்பிட்டீங்கன்னா அந்த கம்யூனிட்டி எஃபெக்டில் நமக்கு ஒரு புது துர்குணம் ஒன்று ஏற்படும் நீங்கள் ஒரு டைரி போட்டு எழுதிட்டு பெரியவங்க சொல்கிறது உண்மையாக இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஹோட்டல்களில் ரொம்ப சமோகுணமான சாப்பாடுகள் தயாரிக்கப்படுகின்றன அல்லது தயாரிக்கிற ஆளுகள்லாம் பார்த்தா மூதவி மாதிரி இருக்கானுங்க அந்த ஹோட்டலில் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஆறு மாதத்துக்கு முன்னால் உங்களுக்கு இல்லாத ஒரு துர்குணம் ஆறாவது மாதம் முடியல மெல்ல ஒன்று தலை காட்டும் என்னடானா காலையில் ஒரு ஒன் ஹவர் தூங்குனா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே ஒரு ஒன் ஹவர் இருந்தோம் ஆகாரத்திற்கு முன் ஆகாரத்திற்கு பின் அப்படின்னு புதுசாக ஒரு பழக்கம் ஆரம்பிப்பீங்க அதை விட ஒரு மோதியை வேணும் உங்களுக்கு மனுஷன் ஏற்கனவே ஒரு நாள் இருபத்தி மணி நேரத்தில் பாதியை தூங்கியே கழிக்கிறோம் மீதி ஓப்பிடிச்சே கழிக்கிறோம் அதில் அந்தலேயும் மேற்கொண்டு ஒன் ஹவர் போனால் என்ன இதெல்லாம் வந்து ஆகாரத்தினாலே ஏற்படுறது பழக்கங்களாலே ஏற்படுறது அதை கசனம் அப்படிங்கிறேன் உங்கள் பாவத்தை கிளப்பயத்தூ கிளப்பயத்தூனை போக்கட்டும் அதாவது நீக்கட்டம் ஒரு முதுமையில மனிதனுக்கு வந்து எப்படி பல்லு உதறதோ கண்ணு குருடாகுதோ காதுலாகுதோ அதே மாதிரி இந்த சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ண பண்ண பண்ண பண்ண நாளாக நாளாக சோப்புனு ஒரு பட பட பட அழுக்கு எப்படி விட்டு போகுதோ அதுபோல் நீங்கள் டெய்லி ஒரு நமஸ்காரம் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு வருஷம் முந்நூற்றஞ்சு தடவை உங்கள பண்ணியிருந்தீங்க ஒரு முந்நூறு தடவை ஆண உடனே ஒரு அழுக்கு விட்டு போகும் ஏன்னா எவ்வளோ முறுக்கானதும் காலப்போக்கில் அடிமேல் அடி விழுந்து அம்மையும் நகர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த புலியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியமா இருக்கும் ஒரு ஆய்வாளர் சொல்றாருங்க புலி மனுஷனை எப்ப கொல்லுது தெரியுமா அப்படின்னு என்ன மனுஷனை அப்படின்னு இல்லைங்க அங்கதான் தப்பு பண்றீங்க புலி வந்து கிளண்டு போயி நகைமெல்லாம் இழந்து பல்லெல்லாம் கொட்டி உடம்பெல்லாம் வீக்காகனா மனுஷனை கொல்லுதான் அப்ப மனுஷனை பத்தி என்ன நினச்சி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இவனுக்கெல்லாம் ஆக தவிடு உமி நம்ம கிளண்டு போன பிறகு பாத்துக்கலாம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற போது விலங்குகளை கொல்லுதான் ஏன்னா ஒரு எருமை காட்டிறமை இருக்கு அந்த காட்டெருமையை கொல்லணும்னு சொன்னால் இதுக்கு நல்ல அஞ்சு நகமும் கூர்மையாக இருக்கணும் பற்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு தாவு தாவி ஓங்கி ஒரு அற அற அரைஞ்சா அது கழுத்துலேருந்து ரத்தம் கொட்டணும் ஒரு கட்டி கடிச்சா சங்கை அப்படியே உறிஞ்சணும் அவ்வளோ வலிமை இருந்தால் தான் விலங்குகிட்ட கொள்ள முடியும் மனுஷனை கொள்றதுக்கு அவ்வளோ தேவையில்லை ஏண்டான்னா ஒரு அப்படின்னு வச்சுன்னா போதும் இவங்க உடனே அப்படியே நடுங்கி இவனே போய் சரண்டர் ஆகிடுவோம் எடுத்துக்க என்ன அப்படி போய் புலி கொல்றதுனால கிள்ளி கொண்டுடுவான் ஆலை அதனால என்ன சொல்றாங்க புலி கெளண்டு போனால் தான் மனுஷனை கொல்லுது அப்படின்றான் அந்த அறிவு உங்களுக்கு எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் நாளை பின்ன ஒரு புலி உங்களை நோக்கி பாயுதுன்னு வச்சுக்கோங்க அது கிழட்டு புரியு தெரிஞ்சுக்கோங்க அது எது சம்திங் ராங் அதனால தான் நம்ம மேலே பாயுதுன்னு துணிஞ்சி கட்டி கழுத்து சங்க பிடிச்சி ஒரு நெறி நெரிச்சிங்கன்னா நாளைக்கு போலீஸில் ஒரு அவார்டு கூட கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய வீர பதக்கம் கூட கொடுப்பாங்க அதனால் உங்கள் மேலே பாயிர புலியை கண்டு பயப்படாதீங்க புலி ஆரோக்கியமாக இருக்கிற போது காட்டில் மனுஷன் நடந்து போனான்னா பசியாக போது கூட மனுஷனை பார்த்துட்டு அடிக்கிறது இல்லையா அது விலங்கு தான் தேடுதான் மான் வரி குதிரை காட்டெருமை நரி இவைகளை தான் தேடுகிறது ஒன்றுமே கிடைக்கலன்னு தான் மனுஷன் மேலே பாயுமா அந்த மாதிரி இதை நம்ம ரொம்ப சவலையாக நினைச்சிருக்குது அதாவது தேர்ட் ரேட்டு சாப்பாடு இந்த ஊத்தப்பன் நாத்தப்பன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மனுஷன் அதை நினைச்சு வச்சிருக்கு அப்படின்னு பெரியவங்களும் சொல்றாங்க அப்போ முதுமையிலே மனிதன் வீரியம் இழப்பது போலே இந்த தொடர்ந்து செய்யக்கூடிய சூரிய நமஸ்காரமானது இந்த பாவங்களை முதுமை அடைய செய்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டச்சு விட்டு போய் உங்களுக்கு பாவங்கள் நீங்கள் நீங்கள் புண்ணியம் அடைகிறீர்கள் அப்படின்னா தான் கிளப்பயத்துங்கிற கிளப்பயத்து ககனம் ச கிரக கிராமணியர் வா இந்த மேன்மை மேலாதிக்கம் அந்த பெயரை இன்னைக்கு சும்மா சொன்னாலே நீங்கள் லைஃபில் பெரிய ஆளாக வந்துடுவீங்க கிரக கிராமணி கிரக கிராமணின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மினிமம் உங்கள் வீதியில் கிராமணி ஆகிடுவீங்க எல்லோரும் வந்து உங்கள்கிட்ட சில கன்சல்டேஷன் கேட்பாங்க ஏதாவது உதவி கேட்பாங்க அட மினிமம் ஒரு நாட்டு வக்கீல் மாதிரியாவே ஆயிடுவீங்க இந்த நாட்டு வக்கீல் ஒரு திறமை தினமும் நம்மள அது என்னென்னா அவன் வக்கீல் இல்லை வக்கீல் படித்தவன்னு இல்லை ஆனால் மாதிரி சில வேலையெல்லாம் செய்வான் பத்திரம் எழுதி கொடுப்பான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் சாதாரண பாமர மக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் முடிச்சு கொடுப்பான் அதில் அவனுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கும் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு இந்த மாதிரி இங்கே டெலிஃபோன் பில் கட்டலை இன்னும் பத்து நாளைக்குள்ளே கட்டலைன்னு சொன்னால் கனெக்ஷனை கட் பண்ணிக்குவோன்னு ஒரு நோட்டீஸ் வருது இதை படிக்க தெரியாது நம்ம ஜனங்களுக்கு அதை நாட்டு வைக்கிட்டு போவாங்க ஐயா அது என்னென்னு பாருங்கன்னா அவர் ஒரு தொண்டையை கணச்சிக்கிட்டு பில் கட்டலையா நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான் இன்னும் ஒரு வாரத்தை வெட்டிடுவான் ஒழுங்காக மாதிரி இன்றைக்கி நாளைக்கு கட்டிடுவேன் அப்படின்னா ஐயோ நீ தானே போய் கட்டிடு சாமி இந்த ஒரு பத்து ரூபாய் நீ சொல்லி கிராமத்து பக்கங்களில் சில பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் தலைமை பொறுப்பு போல கிர கிரகிராமணி போல இருக்கிறவர்கள் நீங்கள் கிரக கிராமணியன்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கிரக ஒரு நாளைக்கு ஒரு நூறு தடவை சொல்லிடா பஸ்ஸில் போகிற சொல்லு இல்லை வீட்டில் உட்காந்துருக்கிற சொல்லு வாழ்க்கையில் மேன்மைக்கு நல்ல போஸ்ட் பெரிய பதவிக்கு வந்துடும் அது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கதவை திறந்து கொடுக்கக்கூடியது இந்த இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ரொம்ப வறுமையில் இருந்தது வறுமையில் இருந்தபோது எப்படிதான் இந்தியா வந்து கடனாக அடைக்க போகுதுன்னு எல்லோரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நேரம் ஒரு ஸ்டேஜில் இந்தியா கை நீட்டி கடன் வாங்காத நாடே இந்த உலகத்தில் இல்லை என்று இருந்ததுங்க ஒரு காலத்தில் அவ்வளோ மோசமாக இருந்தது அப்போது ஜவஹர்லால் நேரு ஒரு தடவை திருச்சிக்கு வந்திருந்தார் திருச்சியில் வந்து மாம்பழங்கள் அதிகமாக உண்டு அது கோப்பு மாம்பழம்னு ஒரு மாம்பழம் சொல்லுவாங்க அந்த கோப்பம் மாம்பழையை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருச்சி போயிட்டு வெளியே வரமாட்டிங்க அப்படியே கல்கண்டு மாதிரி இருக்கும் அவ்வளோ இனிப்பான இந்த ஊர் பக்கம் மாம்பழம்னு சொல்கிறாங்க இதை ரெண்டு மடங்கு இனிப்பாக இருக்கும் தாத்தையங்கார்பேட்டைன்னு ஒரு இடம் இங்கேருந்து திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கம் போகிற வழியில் தாத்தையாங்கர் பேட்டைன்னு சொல்லுவாங்க அங்கே மாம்பழங்கள் நீங்கள் பார்க்காத ஜாதி மாம்பழம் பாண்டிச்சேரியிலேயே நீங்கள் பார்க்க முடியாத ஜாதி மாம்பழம்லாம் இந்த மே மாதத்தில் அங்கே பார்க்கலாம் விதவிதமாக பேர் சொல்லுவாங்க அதில் நல்ல பழுத்த மாம்பழமாக இவர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறப்போ ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி அவர் கொடுத்தாங்க இவர் வர்றாருங்கிறதுக்காக திருச்சி ரயில்வே ஸ்டேஷனை இடித்து மாற்றினாங்க அந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக நிற்கணும் இவர் காரில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நல்ல பழுத்த மாம்பழத்தை ஒரு கண்ணும் சிவி அந்த கன்னத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படி கொடுத்தாங்க அவருக்கு அன்றைக்கு வரைக்கும் மாம்பழம் தின்னதில்லை அவருக்கு மாம்பழம் தான் என்னென்ன தெரியாது வாட் இஸ் சேஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரூட் இட்ஸ் கால்டு மேங்கோ அப்படின்னா அதில் லேசை கொஞ்சம் எடுத்து வாயில் நுனி நாட்கள் வச்சு பார்த்துட்டு ருசி பொறுக்காமல் அப்படியே மனுஷன் அள்ளி தின்னுட்டு ஐ லைக் திஸ் டேஸ்ட் வெரி மச் எனக்கு நான் டெல்லிக்கு போகிற போது மறுபடியும் இந்த படம் கொஞ்சம் கொடுத்து விடுங்க இந்த அரசியல் ஜால என்ன பண்ணாங்க வகைக்கு பன்னெண்டு வீதமாக எத்தனை ஜாதி மாம்பழம் இருக்கோ அத்தனையும் கூட கூடையாக கட்டியில் அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு டெல்லியில் டெய்லி மூணு நாலு மாம்பழம் சாப்பிட்டுட்டு என்ன முடிவுக்கு வந்தாருன்னு இந்த மாம்பழத்தை நிறையா பயிரிட முடியுமா அப்படின்னு கேட்டார் பயிரிடலாம் சார் பட் வாங்குறதுக்கு யார் ஆள் அப்படின்னா மார்க்கெட் நான் ஏற்பாடு பண்ணி இந்தியாவிலேயே நார்த் இந்தியன் எனக்கு சவுத் இந்தியன் மாம்பழத்தை தெரியல உலகத்தில் யாருக்குமே மாம்பழத்தை பற்றி என்னன்னு தெரியாது அதனால நீங்கள் மாம்பழத்தை அதிகளவில் பயிரிடுங்க அமெரிக்கா ரஷ்யா முதலிய நாடுகளுடைய அதிபர்களோடு பேசி ஒரு மார்க்கெட்டை நான் ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய மாம்பழம் பயிரிட்டு முதல்ல இலவசமாக இந்த அல்வா வியாபாரி வந்து சார் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சும்மா கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இலவசமாக ஒரு பிளைன் நிறையா மாம்பழத்தை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பி இதை சாப்பிட்டு பாருங்கள் சி வெதர் ஒரு பீப்புள் லைக் இட்டு அப்படின்னு அவங்க சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி இன்றைக்கி என்ன நபரும் தெரியுமா உலகத்திலேயே மிக அதிகமான மாம்பழங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு இந்தியா தான் லட்சக்கணக்கான டன்ஸ் மாம்பழம் அதுவும் மாம்பழ சீசனில் போய் இறங்குது அந்த பிளேன் பார்த்தா கும்முன்னு வாசனை அதில் பைலட்டாக இருக்கிறவங்க வாயில் நாக்கே சப்பிக்கிட்டே தான் ஓட்டணும் அவ்வளோ வாசனை கும்முன்னு அங்கே போய் இறங்கின உடனே வியாபாரிகள்லாம் உடனே ஈ மாறி மொழி அவ்வளோ வாங்கிக்கிறாங்க இன்னைக்கு அதனால் நமக்கு எத்தனை கோடி ரூபாய் அந்நியச் வருது தெரியுமா இதெல்லாம் ஒரு எதிர்பாராத வருமானம் இப்படி பல வருமானங்கள் வந்துருச்சு பால் உற்பத்தியில் இந்தியாதான் நம்பர் ஒன் அதே மாதிரி கரும்பு இன்னும் பல விஷயங்களில் இந்தியா நம்பர் ஒன்னாக இருக்குது அதில் இப்போ நல்ல கிரக கிராமணிங்கிற மாதிரி இப்போ தேச கிராமணி ஆகிப்போச்சு இந்தியா வந்து உலகத்திலே தேச கிராமணி ஆகி கொண்டு இருக்கிறது த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் நேஷன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகள் அட நாமே இப்போ சில பேர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அதெல்லாம் கிடையாதுங்க அறுபது வயசுக்கு மேலே தாங்க என் கல்யாணமே பண்ணாருங்க பண்ணி புதுசாக அவர் வந்து சிஎம் ஆனார் அதுக்கப்புறம் ராஜயோகம் அடிச்சது அதிர்ஷ்டம் எப்போ வேணாலும் வரலாம் வயசானவங்க கூட இது சொல்லிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நடக்குன்னு சொல்ல வரல அதிர்ஷ்டம் ஏதாவது வரலாம் பணம் வரலாம் இல்லை ஒரு புதுசாக ஒரு பதவி வரலாம் ஒரு வாரிய தலைவர் பதவி வரலாம் ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னிஷன் வரலாம் இப்படி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரலாம் ஒரு சொத்துக்கத்தையும் சேரலாம் ஒரு நோய் தீரலாம் அதனால் ரொம்ப லட்டு மாதிரி ஒரு நாமம் கிரக கிராமணிங்கிறது எல்லாரும் படித்தமும் படிக்காதவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு நாமம் கிரக கிராமணி இருப்பாங்க ஒரு தடவை படித்து காட்டுன்னு உதயோ உதாட அச்சிர்வா இவ் அஹ்னே விதத்தை கிளபய தூ ககனம் ச கிரக கிராமணி வகா தொண்ணூத்தெட்டு ஸ்லோகம் ஆகி போச்சு தொண்ணூத்தொம்போது நூறு ரெண்டு ஸ்லோகம் நூற்றி ஓராவது ஸ்லோகம் வந்து மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பூர்த்தி ஆகிறது பூர்ணாகுதிக்கு நம்ம முன்பே சொன்ன மாதிரி பித்துக்குழி முருகாஸ் அவர்கள் வருகிறார்கள் அன்றைய விழாவை நீங்கள் எல்லோரும் சிறப்பிக்க வேணும் தெரியாதவங்களுக்கும் சொல்லி எல்லோரும் வந்து உட்காந்து அன்றைய பூர்ணாகுதியை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை நம்ம அதுக்கு அடுத்த வாரத்திலேருந்து ஸ்ரீ ஹரிவாயு சோத்ரம் என்ற புத்தகம் தொடங்குகிறோம் அந்த புத்தகம் இன்னும் வாங்காதவங்க மிஸ்டர் டி கேபி இருபது ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க அவர் ஸ்டாக்கில் வச்சுருக்கிறாரு அது தீர்றதுக்குள்ளே வாங்கிடுங்க அது வந்து மத்வாச்சாரியார் எழுதினது பெருமாள் எப்படி வந்து சூரியனுக்குள்ளே இருக்கிற மா அதே மாதிரி வாயு பகவானு பிள்ளை அவர் எப்படி இருக்கிறார் என்று விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் அவரே வாயு பகவானுடைய அவதாரம் என்று தான் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிங்க புஸ்தகம் இல்லாமல் நீங்கள் படிக்கிற காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுகள் இருக்காமனு கூட்டி சொன்னேன் இன்றைய உபயோகாரர்களான வைசாலபதி திருமதி கே லட்சுமிபாய் அமையர் அவர்களுக்கும் திருமதி அலுமே புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவில் ஆருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுதர்சன சதகம் உண்டு வெ வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசுரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்கிழமை அமிர்தா மீண்டும் அடுத்த புதன்கிழமை ஸ்ரீ சூரிய சிதத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்